واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا ومولانا محمدًا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا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 وقال النبي عليه الصلاه والسلام ما اكل احد طعاما قط خيرا من ان ياكل من عمل يديه وان النبي الله داوود عليه الصلاه والسلام ياكل من عمل يديه صدق رسول الله صلى الله عليه وسلم الا ورثار العلنم டெஹராட் அன்புடைய எல்லாம் வல்ல அல்லாஹூ சுபான அவனுக்கு அனைத்து புகழும் முறித்தாகுக அல்லாஹுவினால் படைத்த உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனிதனத்திற்கு சீரான நேரான நல்வழியை காட்டுவதற்காக அல்லாஹுவினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள் வசூல்மார்கள் திருக்கதர்சைகள் அனைவர்களுக்கும் தலைவராக முத்தரையாக கடைசியாக இவ்வுலகத்திற்கு வருகை தந்து இவ்வுலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் தனக்கு ஏற்படவிருந்த எண்ணத் தன்பங்களை சந்தோஷங்களை மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாது ஒவ்வொரு நிமிடமும் வினாடியும் தனது சமூகத்திற்காக சமுதாயத்திற்காக உழைத்து பாடுபட்ட எனது உயிருணுமினிய ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து பின்பற்றி வாழ்ந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக அலமதுல்லா கணியத்திற்குரிய பெரியார்களே அன்பிற்குரிய கனவான்களே சகோதரர்களே முழு உலகத்தில் வாழக்கூடிய அநேகமான மக்களுக்கு பொதுவாகவும் இந்த நாட்டிலே வாழக்கூடிய நமக்கு குறிப்பாகவும் சமீப நாம் பலவிதமான சவால்களை எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறோம் ஒன்று அரசியல் இஸ்தீரணமற்ற தன்மை அதன் காரணமாக விலைவாசிகள் அதிகரித்து புதிய புதிய சட்டங்கள் போடப்பட்டு பல விடயங்களுக்கு டெக்ஸ் வரி என்று அறிவிடப்பட்டு அதன் மூலம் மக்கள் பலவிதமான பிரச்சனைகளை எதிர்நோக்கி கொண்டிருக்குகின்றார்கள் இன்னும் ஒரு பக்கத்தில் பலவிதமான பாவச் செயல்கள் குற்ற செயல்கள் அதிகமாக ஆகி அதன் மூலம் நம்முடைய சமூகத்திலே உள்ள பலர் சீரழிந்து சின்ன பின்னமாகிக் கொண்டிருக்கிறார்கள் இன்னும் நாம் பார்க்கலாம் சில நேரங்களில் நாம் நினைத்தும் பார்க்க முடியாத சின்னஞ்செறு வயது பதினைந்து வயதுடையவர்கள் நாம் நினைத்தும் பார்க்காத முடிவுகளை எடுக்குகின்றார்கள் ஒரு மூன்று நாலு நாளைக்கு முன்னால பதினைந்து வயதுடைய ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் அறுபத்தேழாவது மாடியில் இருந்து கீழே பாய்ந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டார்கள் என்பது இது சாதாரணமான ஒரு விடையம் அல்ல நம்முடைய நாட்டில் நான் நினைக்கின்றேன் ஒரு புள்ளி விவரப்படி ஒரு வருடத்திற்கு மூவாயிரம் பேர் தற்கொலை செய்கிறார்கள் ஒரு காலத்தில் மற்றவர்கள் செய்தார்கள் என்றால் இப்பொழுது நம்முடைய சில அது ஆண்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம் பரீட்சையில் தோல்வி அடைந்து விட்டால் அல்லது தாயோ தந்தையோ கண்டித்து விட்டால் அல்லது அவர்கள் விரும்பியவர்களை அடைய முடியாது என்பதற்காக பல சின்ன சின்ன காரணங்களுக்காக தற்கொலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கனவான்களே சகோதரர்களே இளைஞர்களுக்கும் ஆங்காங்கே பலவிதமான செமினார்கள் நடத்தப்படுகின்றன கவுன்சிலிங் ஏற்பாடு செய்யப்படுகின்றன பல விதங்களில் அவர்களுக்கு பலவிதமான அறிவுரைகளையும் புத்துமதிகளும் சொல்லப்பட்டும் ஒரு சிலர் இன்னும் ஒரு மந்த நிலையிலே தான் சென்று கொண்டிருக்கிறார்கள் ஆன்மீக அடிப்படையிலே ஆசை ஆர்வம் விருப்பம் நல்ல வேலைகளை செய்ய வேண்டும் நல்லதிலே பங்கு கொள்ள வேண்டும் அமல் ஈடுபட வேண்டும் என்ற ஆசை குன்றி வருகின்றது ஒரு பக்கத்தில் அலமது இல்லாம மற்ற நாடுகளை விட நம்முடைய நாட்டில் ஓரளவு முன்னேற்றம் என்றால் அது மிகையாக ஆகாது இருந்தாலும் கூட இவ்வளவு பெரிய முயற்சிகள் நடந்தும் கூட பலர்கள் பாவங்களின் பக்கம்தான் வேகமாக சென்று கொண்டிருக்கிறார்கள் மேலான பெரியார்களே சகோதர்களே இதற்கு நாம் பல காரணங்களை முன்வைத்தாலும் அதில் உள்ள மிக முக்கியமான ஒரு காரணம் குரான் ஹதீசுடைய வெளிச்சத்தில் நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய உணவு எப்பொழுது தூய்மையற்றதாக பரிசுத்தமற்றதாக சுருக்கமாக சொன்னால் ஹராம் கலந்து விடுமோ அந்த நேரத்தில் உணவை உட்கொண்ட அந்த உடலால நல்ல செய்ய முடியாது அந்த உடல் அவர்களை பாபத்தின் பக்கம் தான் இழுக்கும் அதனால தான் குரானிலேயும் ஹதீசிலையும் உணவை உண்ணுங்கள் என்று அல்லா பல இடங்களில் கட்டளையிட்டிருக்கிறான் நாம் உங்களுக்கு உணவாக தந்ததில் நல்லதை தூய்மையானதை சாப்பிடுங்கள் அல்லாவுக்கு நீங்க அதற்காக நன்றியும் செலுத்துங்கள் பொதுவாக முமினிங்களை பற்றி அல்லாஹ் பொதுவாக கூறிவிட்டு அவனுக்கு நெருக்கமான அவனுடைய தூதுவர்களை பார்த்து கூறுகின்றான் நீங்களும் நல்லவை தூய்மையானவைகளை சுத்தமானவை சாப்பிட்டு விட்டு நல்ல அமல்கள் செய்யுங்கள் அப்படி என்றால் இதிலிருந்து என்ன விளங்கலாம் என்றால் நல்லதை சாப்பிட்டால் தான் நல்ல அமல்களை செய்யலாம் சிலவேளை ஹராமானது அசுத்தமானது உடம்புக்குள்ளே சென்றால் அதன் மூலம் வளர்ந்த சம்பாத்தியம் உங்களுடைய கொடுக்கல் வாங்கல் உங்களுடைய வியாபாரம் உத்தியோகங்களை ஆக்கிக் கொள்ளுங்கள் நபியுடைய மிக தெளிவான فَإن صَدَقَا وبينا بُورِكَ فِي بَيْعِهِمَا நேர்மையாளர்களாக அந்த பொருள்களிலே உள்ள குறைகளை மறைக்காமல் தெளிவுபடுத்தினால் அவர்களுடைய வியாபாரத்தில் அல்லாஹ் செய்வான் அவர்கள் ரெண்டு பேரும் பொய்யை கூறுகிறார்கள் அதிலே உள்ள குறைகளை மறைத்து வியாபாரத்தை செய்து முடித்தால் அந்த வியாபாரத்திலே உள்ள பரக்கத் ஈடுபட்டுவிடும் அதனால நபிமார்களும் ஹலாலான வியாபாரத்தை செய்து காட்டினார்கள் அவர்கள் கொல்லப்பட்ட இரும்பு வேலைகளை செய்து கொண்டிருந்தார்கள் நாம் அவருக்கு இரும்பை நிறுதுவாக்கி கொடுத்திருந்தோம் அந்த இரும்பால என்ன வேலை செய்ய வேண்டும் என்று தாவுத் அலைஹு சலாத்து அவர்களுடைய என்ன வேலைகளை செய்ய வேண்டும் என்றும் அல்லாஹ் கூறுகின்றான் அவர்களுடைய மகன் சுரைமன் அவர்களுக்கு கீழாக இருந்த என்னென்ன அந்த ஜிங்கல் பெரும் பெரும் மெஹராபுகளை செய்வார்கள் பெரும் சிற்பங்களை செய்வார்கள் பூமியிலே பசித்து வைத்திருக்க கூடிய மிக பிரமாண்டமான சமையல் பாத்திரங்களை எல்லாம் அந்த ஜிங்கல் செய்ததாக அல்லாஹூ சுபான கூறுகின்றான் போர் கவசங்களை செய்து விற்றார்கள் அணி அமல் சாபிகா தவுதீஸ் அவர்களுக்கு அல்ல என்ன கட்டளை நீங்க விசாலமான போர்க்கவசங்களை செய்து அதிலே உள்ள வளையங்களை அதாவது ஒழுங்குபடுத்துவீராக அதன் பின்னால் சாலிஹான அமல்களை செய்யுங்கள் என்றால் என்ன அதன் மூலம் உங்களோட வாழ்வாதாரத்தை தேடி பணத்தை சம்பாதித்து அதன் மூலம் பொருள்களை வாங்கி அதை உட்கொண்டு அதன் மூலம் நீங்க சாலிஹான அமல்களை செய்யுங்கள் தாவுதாஹி சலாத்து கையால கஷ்டப்பட்டு உழைப்பார்கள் அதனால் தான் நபி அவர்களே சொன்னார்கள் ம அக்கல احد طعاما قط خيرا من ان ياكل من عمل يديه ஒரு மனிதன் உனக்குடி உனவுகளில் aha நல்ல உணவு எதி என்றால் அவர் தன்னுடைய கையால శ్రమపట్టి কষ্টபட்டு елいて சாப்பிடுகந்தாரோ அதுதான் aha நல்ல உணவு when நபி அல்லாஹ் தாவூத் আলাইഹിസ്സலாது வஸலாம் யாகலு மின் அமலி யடை தாவூத் আলাইഹിസ്സலாது வஸலாம் அவர்களுகூட கையால் உழைத்து சாப்பிடுவார்கள் என்பதையும் செலுத்த வேண்டும் சகோதரர்களே இரண்டாவது சந்தேகத்திருக்கிட சல்லம் அவர்களுக்கு அல்ல பெரிய செல்வ செழிப்ப கொடுக்கல்ல அதீசில மிக தெளிவாக வருது நபியவர்கள் ஒரு நாளையில ஒரு நேரம் தான் கோதுமை காலையில ரொட்டின் ஈட்ட பழம் மாலையில ஈட்ட பழம் காலையில ரொட்டி ரெண்டு நேரம் சாப்பாடு இன்னமும் ஐஷா ரவி அறிவிக்கிறார்கள் நபியவர்கள் வரைக்கும் வயிறு நிறைய ஒரு நாளைக்கு இரண்டு தடவை சாப்பிட்ட வரலாறே இல்ல கடும் கஷ்டம் வரு அந்த காலத்தில் அந்த குடிசை வீடு தன் ஹதி ஷரீஃப்ல வருது ஒரு நாள் நபி சல்லு அவர்கள் அவர்களுடைய ஒரு மனைவி கேட்க சூழ் அல்லா அருக்கு தல்ல இல்ல இன்னும் நீங்க தூங்காமல் முடித்துக்கொண்டே அங்கும் இங்கும் புரண்டு கொண்டே இருக்கிறீர்கள் சொன்னார்கள் இல்லை எங்க வீட்டுல ஜத்துடைய பேரித்த பழங்கள் ஒரு இடத்துல இருக்குது பேரித்த பழம் எங்களுக்கு தெரியும் இந்த காலத்தில் இருக்காது சேதிகிடக்கும் என்னுடைய படுக்கைக்கு பக்கத்தில் ஒரு ஈர்த்த படம் ஒன்று இருந்துச்சு அதை நான் பசியினால் எடுத்து சாப்பிட்டேன் இப்பொழுதுதான் எனக்கு ஒரு சந்தேகம் இந்த ஜக்காத்த நாங்க சாப்பிடக்கூடாது நாங்கள் அகளுபை நெறிசல்லாக அவர்களோ அவர்களுடைய அவர்களுடைய அகளுபயத்தை சேர்ந்தவர்களோ ஜக்காத் எடுக்கவும் கூடாது சாப்பிடவும் கூடாது நான் அது காத்துடமோ என்று நினைத்து யோசித்து கவலைப்படுவதனால தான் எனக்கு தூக்கமே செல்லவில்லை என்றார்கள் மேலான பெரியார்களே சகோதரர்களே ரொம்ப பிரபல்லமாக அடிக்கடி மக்கள் வந்து அவரை சந்தித்துக் கொண்டே இருப்பார்கள் அதனால் அவர்கள் தன்னுடைய நாட்டை விட்டு இப்படியே போனால் என்னுடைய ஆஹிரா என்னவாகும் அதனால கூஃபாவை விட்டு விட்டு பசராவுக்கு வந்து விட்டார்கள் பசராவுட யாரும் அவருக்கு அறிமுகமானவர்கள் இல்ல ஒரு பேரி தோட்டத்திற்கு வந்து கேட்டார்கள் வேலை இருக்கதா சொன்னாங்க அவர்களை கடந்து செல்கிறார்கள் அந்த அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட அதாவது வசூலிக்கக்கூடிய ஒரு கூட்டம் அவர்கிட்ட கேட்டாங்க அவர்கள் கேட்டார்கள் ஈத்தப்பழம் நல்ல ருசியா அல்லது ஈர்த்த பழம் டேஸ்டா சொன்னார்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களை இந்த பசராவுடைய ஈத்தப்பழத்தை நான் சாப்பிட்டு பார்த்ததே இல்லை அவங்க சொன்னாங்க நீங்க எவ்வளவு பெரிய ஒரு பொய்ய கோருகிறீர்கள் இந்த தோட்டத்தில்தான் நீங்க இருக்கிறீங்க இந்த தோட்டத்திலிருந்து இந்த தோட்டத்துடைய பேரித்தம் படத்தில் இதுவரைக்கும் நீங்க சாப்பிட்டதில்லையா சொன்னார்கள் இல்ல ஆச்சரியமாக இருந்தது நாட்டுடைய தலைவருட போய் சொன்னாங்க அதற்குள்ளாலே அவர்கள் அதை விட்டுவிட்டு பேரோடத்திற்கு சென்று விட்டார்கள் அரசனுடைய தொடர்பு ஏற்பட்டால் எனக்கு எனக்கு நல்ல வேலைகளை செய்ய போய்விடும் என்று சொல்ல பக்குவமாக கவனமாக இருந்தார்கள் உணவு உடையத்தில் அப்துல் அசீஸ் இருக்கிறார்கள் அவளுக்கு சொந்த பேரித்தம் பலம் ஒகத்தில் பழங்களையும் சேர்த்து விட்டார்கள் ஏன் என்னுடைய பழம் ஆனால் ஏற்றி வந்த வாகனம் அது என்னுடையதல்ல அதனால் இதை நான் எடுக்க கூடாது என்று விட்டுவிட்டதாக சரித்திரம் கூறுகின்றது மேலான பெரியார்களே சகோதரர்களே ஆனால் ஓரளவு நாம் இன்று வட்டியிலிருந்து அல்லது வற்றி சம்பந்தப்பட்டவைகளிலிருந்து பாதுகாத்து தொடர்பு இல்லாம எங்களுக்கு இந்த பிசினஸ் செய்யலா எங்களை இந்த முப்பது நாற்பது வருஷத்திலையும் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சில வருடங்களுக்கு முன்னால் எங்க நாட்டில் கொடி கட்டி பறந்த பல வியாபாரிகள் அந்த மேலான பெரியார்களே சகோதரர்களே ஆனால் பேங்கோட தொடர்பு வைப்பவர்கள் வியாபாரிகள் மாத்திரம் அல்ல நம்முடைய பல பெண்மணிகள் இருக்கிறார்கள் ஏதாவது ஒரு தேவை வந்தா உடனடியாக கொண்டு போய் நகையை ஈடு வைப்பது எப்படி பெரியவர்கள் பெரிய கணக்கு எடுக்கிறார்களோ அதே மாதிரி நகையை ஈடு வைத்து வட்டிக்கு பணம் நிற்பதும் அதே மாதிரி தான் ஒன்று என்னமோ நகை அது மாதிரி பெண்கள் நகையை விக்குதல்ல எப்படி இருந்தாலும் அதை வட்டிக்கு வைத்து வைத்து வைத்து வட்டிக்கு பணத்தை கட்டி கட்டி சில வேளத்தில் அதை திருப்ப முடியாமல் போய்விடும் விற்க மாட்டாங்க ஒரு தேவை வந்தா தாராளம் விற்கலாம் நூற்றுக்கு நூறு ஹலால் ஆனால் சில வேலைகளில் அதை விற்காமல் அதை ஈடு வைத்து அடகு வைத்து எடுப்பதின் மூலமாக அவருடைய பிரச்சனைகள் கூடுமே தவிர குறையாது அன்பிற்குரிய கனவான்களே சகோதரர்களே அது வட்டியோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம் அது அல்லாத மற்ற நம்முடைய வியாபாரிகளை எடுத்துக் கொள்ளலாம் இப்பொழுது பல விதங்களில் அவர்களுடைய கொடுக்கல் வாங்கல் நடக்குது உதாரணமாக இப்ப எங்க நாட்டில் நிறைய வியாபாரிகள் போறாங்க அங்க போய் அவர்கள் அந்த பொருட்களை ஓடல் பண்ணுகின்றார்கள் இரும்பாக இருக்கலாம் எத்தனையோ வகை வகையானவைகள் ஆனால் அங்கேயே போய் அவர்கள் கூறுகிறார்கள் நீங்க இதில் அடிக்கும் பொழுது இத்தனை வீதம் அடிக்கணும் நீங்க குறைக்கணும் நீங்க மேலேபல் அடிக்கும் பொழுது எயிட்டி அல்லது டுவெண்ட்டி அதாவது வெயங்களே அது இரும்பாக இருக்கலாம் அல்லது தங்கமாக இருக்கலாம் எத்தனை வீதம் கலக்கணும் தங்கத்தில் இருபத்தி ரெண்டு 24 இருபத்தி நாலு கேரட் அதால நகைகள் செய்யலா வளைச்சேலா அதனால இருபத்தி இரண்டு கேரட்ல செய்வாங்க ஒரு கேரட் தங்கம் படி செய்திருப்பார்கள் நான் வெறும் ஜுவல்ரி செய்வர்களை மாத்திரம் சொல்லல யாரு எந்த இருக்கிறார்களோ டெக்ஸ்டைல இருந்தா அதுல ஒரு பீஸ்ல உதாரணமாக நாற்பது ஐம்பது மீட்டர் வருங்க ஒரு அரை மீட்டர் குறைச்சுக்கோங்க ஏன் ஒரு பீஸ்ல ஒரு அரை மீட்டர் குறைச்சா நூறு பீஸ்ல எத்தனை மீட்டர் குறையும் மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கனவான்களே சகோதரர்களே இப்படி எந்த ஒரு வியாபாரத்தை கொலிச்சு அதில் உள்ள அந்த தரத்தை பாதுகாப்பது குறைந்து எப்படியோ எந்த மற்றவர்களும் செய்யறாங்க நாங்க அவர்களோடு எங்களும் போட்டி போடேலா அதனால் நாங்க அப்படி செஞ்சா தான் மார்க்கெட்ல இடம் பிடிக்கலாம் என்பது இல்ல அல்லாக தான் அனைத்தையும் செய்தான் நூறு உதவி இருக்குது சகோதரர்களே இன்னும் சில நேரங்களில் பார்க்கலாம் யாரு வியாபாரத்தில் உள்ள போஸ்மார் போக மாட்டாங்க அவங்களோட சேல்ஸ்மேன் அவங்களோட செக்ர்டியை தான் அனுப்புவாங்க வெளிநாட்டுல நீங்க அங்கேயும் அவர்களும் அங்க பலவிதமான தவறுகள் அங்குள்ள அவருடைய ஒரு யாராவது பொருளை வாங்கி கொடுக்கிறேன் மேலான பெரியார்களே சகோதரர்கள் இப்படி எச்சக்கமாக நடக்குது இந்த அளவுக்கு எங்க சிலர்கள் தவறான நினைக்கிறதே இல்லை உதாரணமாக ஒரு நாள் வெளியூர் போறாரு போற நேரத்தில் அந்த ஊரில் இவருக்கு தேவையான ஒரு ஐச்சம் வெளியூர்ல கொஞ்சம் விலை குறைவா இருக்குது நீங்க அதை கொஞ்சம் எனக்கு வாங்கி கொண்டு வாங்கன்னு சொன்னா அவர் வாங்கி கொண்டு வருவாரு வந்து அவர் சொல்லுவாரு நானும் ஒரு கணக்கு வச்சுத்தான் கொடுத்தேன் ஏலாத அது உடன நம்பித்தான் தாராரு நீங்க அந்த நாட்டுக்குள்ள போய் அந்த பொருளை வாங்குவதற்கு உண்மையிலேயே செலவு வந்த பொறுமையை தான் எனக்கு இவ்வளவு செலவாகிக்குது அதனால நான் எப்படி ஒரு கணக்கு வைக்காம கொடுக்கிறது ஏலாது அவர்களும் மற்ற சில சகோதரர்கள் வந்து ஒரு பொருளை வாங்கிட்டு நீங்க பில்ல கூட்டி போட்டு தாங்க இவர் பாக்குறார் இந்த கஸ்டமர் விட்ட எனக்கு பிசினஸ் நடக்காது அதனால நீங்க போட்டு நீங்க எவ்வளவுக்கு விக்கிறீங்களோ அவ்வளவுக்கு தான் பில் போடணும் நீங்க வித்ததை விட கூட்டி போடுவதும் கூடாது ஒரு புரோக்கர் வந்து அறிமுகம் செய்தா அந்த கொஞ்சத்தை வேணும்னு அந்த புரோக்கருக்கு கொடுக்கமே தவிர நான் அவருக்கு கொடுக்கணும் இவருக்கு கொடுக்கணும் என்று பொருளுடைய விலைகளை கூட்டுவதற்கு அனுமதி இல்லை எல்லாத்துக்கும் விளங்குறாக லேஷிப்ப நாங்க நிறைய பேர் ஊபர்ல பிக்மியில போறது இப்போ, ஊபர்ல ஒரு வாகனத்தையும் சொல்றாரு நீங்க போனோம் எவ்வளவு செய்வதும் பாவம் நல்லதுக்கு நீங்க உதவி செய்ய பாவமான காரியங்களுக்கு உதவி செய்யாதீங்க அவர் அதை உடைக்கிற நேரத்தில் அவருக்கு நாங்கள் உதவியாக போக கூடாது சகோதரர்கள் அந்த மாதிரி செய்யறாங்க நாங்களும் பாவமே நாங்களும் என்ன பாவமே அவர் ஒடிச்சு கொண்டு போட்டுமே எங்களை சகோதரனை சொல்வோமே இல்லாது கூட களவு செய்யல எலக்டிசிட்டி மீட்டரை மாத்திரது எங்கட ஓட்ட மீட்டரை மாத்திரது கொஞ்சம் யூனிட் வேலை செய்ததாக காட்டுவதற்கு இஸ்லாமிய மார்க்கத்து அனுமதி இல்லை நம்பிக்கையா நேர்மையா நாணயமா தொழிலும் செய்யோனும் வியாபாரமும் செய்யோனும் உத்தியோகமும் செய்யோனும் இன்றைக்கு உயோகம் செய்யற பலர்கள் சில பிரைவேட் கம்பெனி சில ஓரளவு அவர்கள் பிந்தி முன்னால் வைக்கிறாரு நேரத்தோடு போறாரு அந்த நிறுவனங்கள் எடுத்துக்கொண்டு தன்னுடைய மகள் மகளிர் அங்க போகும் இங்க போகணும் உண்மையில அனுமதி அனுமதி இல்லாம அந்த நிறுவனங்களுடைய பொருள்களையோ அந்த கொடுக்கப்பட்ட நேரமும் அந்த நேரத்திற்கும் நூற்றுக்கு நூறு நாங்கள் உழைத்தால் தான் கிடைக்கிற அந்த சம்பளம் அந்த கொடுப்பனா இப்படி அநேகமாக எங்களை அறியாமல் வியாபாரம் செய்கிறவர்களோ அவர்களுடைய சாமான் வந்துருச்சு இப்ப டியூட்டி கட்ட பணம் இல்ல ஒரு ஆழ்த்த கூட்டாளி சொல்றது எனக்கு ஒரு பைவ் மில்லியன் தேவை நீங்க தாங்க நான் உங்களுக்கு ஒரு மாசத்தை பின்னால அல்லது இன்னும் ஒரு கையில் செக் கொண்டிருக்கிறது அந்த ஒரு மாசுக்கு பின்னால நண்பட்ட சொல்றாரு இது ஒன் மில்லியனுடைய செக் நான் இது ஒரு மாசு பாஸ் ஆகும் இப்ப நீங்க எனக்கு ஒன்பதரை லட்சம் தாங்க ஒரு மாசுக்கு பின்னால நீங்க மாற்றி எடுத்துக்கோங்க நதியுடைய தெளிவானிபன் எந்தெந்த கடன் வட்டியை இழுத்துக் கொண்டு வருமோ அதெல்லாம் எந்தெந்த கடன் லாசத்தை இழுத்துக் கொண்டு வருமோ அதெல்லாம் வட்டி ஆ நீங்க முறைப்படி தொழில் செய்யலாம் இல்ல ட்டி கட்டுவதற்கு பணம் இல்ல அவரோட இஸ்லாமிய நான் வாங்குறேன் அதுக்கு எவ்வளவு பணம் அந்த பணத்தை தந்து நான் உங்கள்கிட்ட வாங்கிட்டேன் இப்ப நான் அதற்குரிய சொந்தக்காரனாக மாறிட்டேன் ஒரு மாதத்திற்கு பின்னால உங்களுக்கு இந்த பொருள் தேவான்னு சொன்னா நான் ஒரு ப்ராஃபிட் வைத்து உங்களுக்கு விக்கிறேன் பெரிய சகோதரர்களே இஸ்லாமிய முறைப்படி அனைத்திற்கும் அனுமதி இருக்குது ஆனால் இந்த முறை தவறி மற்றவர்கள் செய்கிறார்கள் தானே பசாரில் இப்படி செய்கிறார்கள் தானே ஒரு சிலர் நாங்க பார்க்கலாம் யாராவது ஒரு ஆளுக்கு ஒரு பணத்தை கொடுத்துட்டு ஏதாவது தாங்களின் ப்ராஃபிட் மார்க்கத்தில் என்ன சொன்னா நீங்க ஒரு ஆளு முபாரபா அல்லது அடிப்படையில் வியாபாரம் செய்யற நேரத்தில் ஒப்பந்தம் எடுங்கி பர்சன்ட் எடுங்க தாங்க ரெண்டு பேரும் எக்ரி ஆனா பரவாயில்லை ஆனா குடுத்துட்டு நீங்க மாசம் ஏதாவது ஒன்று தாங்க அல்லது நீங்க ஒரு ஒன் மில்லியனுக்கு நீங்க எனக்கு ஐம்பதாயிரம் தாங்கிறது ஏலாது மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கணவான்களே சகோதரர்களே இப்படி நிறைய சில கணவன்மார்கள் பபாத்தாகிருவாங்க பெண்மணிகள் விதவைகளாக இருப்பாங்க கொமரிகள் இருப்பாங்க இதை வீணாக்கிடக்கூடாது இதுல ஏதாவது ப்ராஃபிட் இருக்கணும் ஒன்று செய்வார்கள் ஆனால் முறைப்படி செய்யாததுனால சில பேர் ஹராம் களைந்து விடுகின்றது இன்னும் ஒன்றைக்கு வழிபடுற கட்டுப்படுற பேச்சுகளை கேட்கறாங்க நல்ல வேலைகளை செய்ய வாங்காண்டாங்க சிலவையில நீங்க மேல் மாடிக்கு போய் பார்த்தா நாங்க வந்தா போனதே இல்ல எத்தனை பேர் அவங்களோட மொபைல் போனை பார்த்து கொண்டு இருக்கிறாங்கன்னு பார்த்தா உங்களுக்கு விளங்கும் அவங்க இங்க மசிதுக்குள்ள வந்து அவர்கள் அவர்களுடைய மொபைல் போனை எவ்வளவு சொன்னாலும் மகன் கேட்கிறார் இல்ல உமா எவ்வளவு சொன்னாலும் மகன் கேட்கிறார் இல்ல ஏன் இதற்குரிய இன்னொரு காரணம் என்ன என்று சொன்னா அவர்களுக்கு நீங்க ஹலாலா சம்பாதிச்சு தான் கொடுக்கறீங்க யார கோபித்துக் கொள்ள பொதுவாக கூறுகின்ற முந்தியூர் காலத்தில் நாங்க எல்லாம் வீட்டுல தான் சமைச்சோம் நாங்க எல்லாம் வீட்டுல தான் சாப்பிட்டோம் இந்த அளவுக்கு ரெஸ்டோரெண்டோ இல்ல கூடுதலாக வந்து லேசிக்காக வேண்டி ஆண்கள் போற மாதிரி இப்ப பெண்களும் போய் உட்கார்ந்து சாப்பிடுகிறார்கள் இப்ப அங்க சமைக்கிற அந்த மனிதர் என்ன ஒரு முஸ்லீமாக இருந்த தொழுதாரா அவர் காலையில் வஜு தொழுகையை தொழுதாரா அல்லது அவர் பிஸ்மில்லா சொல்லி அவருடைய சாப்பாட்டை ஆரம்பித்தாப்படும் பொழுது பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுகின்றார் அந்த நேரத்தில் கூறுகின்றான் இந்த வீட்டில் அவங்களுக்கு இரவு சாப்பிடவும் முடியாது இந்த வீட்டில் இரவு வும் நுழையும் பொழுது அல்லாவுடைய பெயரை தங்கிக் கொள்ளலாம் இந்த வீட்டில் நீங்க அவருடைய இரவு சாப்பாட்டில் கலந்து கொள்ளலாம் நபியுடைய மிக தெளிவான அல்லாவுடைய பெயர் சொல்லப்படலையோ அந்த உணவு சேர்ந்து சாப்பிடுகின்றான் உடல் உறவு அந்த நேரத்தில் ஈடுபடுவதாக நபி அலஹி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் நான் அவர் பிஸ்மில்லா சொல்லாததுனால அவருடன் சாப்பாட்டில் கறக்கிறான் துவா ஓதாதனால அவருடைய மனைவியுடன் சைத்தானும் சேர்ந்து உடல் உறவு ஈடுபடுகின்றான் மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கனவான்களே சகோதரர்களே அதனால பெரிய ரெஸ்டோரண்டோ சீரிஷோ செய்கிறவங்க அவங்களுக்கு இவன் சரியா வேலை செஞ்சா சரி எங்கள்கிட்ட ப்ராஃபிட் வந்தா சரி அவன் என்ன செய்யறான் அதை எங்களுக்கு பார்க்கலான்னு சொல்லலாம் இஸ்லாமியர்களாக இருந்தா முஸ்லிம்களாக இருந்தா அவரை தொலை வைக்கணும் அவரை ஞாபகப்படுத்தணும் கொஞ்சம் நீங்க என்ன செய்ய பிஸ்மில்லா அல்லாவுடைய பேரை சொல்லி நீங்க ஆரம்பிங்க நிறைய ஹஜீஸ்கள் இருக்குது நேரம் எங்களுக்கு சொல்வதற்கு முன்னோரு காலத்தில் பார்க்கலாம் எங்கே நல்ல மனிதர்கள் வீடுகளுக்கு ஏன் அந்த பெண்மணிகள் காலை மாலை ஓதுவது செய்வது உணவு இருக்கிறது ஒரு சரித்திரம் ஒன்றும் வருது இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹ்மஹுல்லா இமாம் ஷாஃபி ரஹ்மகுல்லா வீட்டுக்கு போகிறார்கள் இமாம் ஷாஃபி தன்னுடைய வீட்டில் உள்ளவர்கள் மாணவர் தான் பெரிய ஒரு இமாம் எங்களுடைய வீட்டுக்கு வரப்போறாரு அதனால அவருக்கு இரவுக்கு தேவையான சாப்பாட்டை ரெடி பண்ணி உது செய்வதற்கு தண்ணீரையும் வைத்து தஹஜு தொல்வதற்கு முசல்லாவையும் அந்த ரூமுக்குள்ள வைத்து பேசிக் கொண்டிருந்து ரூமுள்ள போனாங்க இமாம் அஹமது புன் ஹம்பல் ரஹ்மகுல்லா அப்ப அவர்கள் இரவுல போனது காலையில் பஜருக்கு எி மசி போனாம் கூடுதலாக கேட்டதற்கு சொன்னாங்க இமாம் அவர்களே அவை தந்த சாப்பாடு முதலாவது கவலம் உணவ நான் வாயில போட்டு உட்கொண்ட உடனேயே ஒரு வகையான மாற்றம் ஒன்று எனக்கு ஏற்பட்டு நான் நினைச்சேன் இந்த மாதிரி ஹலாலான உணவு எனக்கு வேறு எப்ப கிடைக்குமோ தெரியா அதனால நான் ஃபுல்லா அதை சாப்பிட்டேன் அதற்கு பின்னால நான் முழு இரவும் தூங்கல்ல ஹலாலான உணவை உண்டதனால முழு இரவும் குரான் ஹதீஸில் நான் ஆராய்ச்சி செய்து செய்து செய்து பல நூற்று கணக்கான மசாலாக்களை சட்ட திட்டங்களை நான் என்னுடைய மனதால நான் வகுத்து தொகுத்து கொண்டிருந்தேன் அதனால முழு இரவும் நான் தூங்கல்ல அப்ப எனக்கு என்ன உதவு செய்கிற என்ன தேவை து அதனால தான் ஒதுவே முறியல்ல நான் மசியத்துக்கு வந்தேன் மேலான பெரியார்களே சகோதர்களே நல்லவர்களால உருவான நல்லவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த உணவு பறக்கத்திற்கு அதன் மூலம் ஹைறுகள் ஏற்படும் அதன் மூலம் நனவுகள் ஏற்படும் அதன் மூலம் அவர்கள் நல்ல வேலைகளை செய்ய துணிந்து ஆனால் நாங்கள் பார்க்கணும் இன்றைக்கு ஒரு டென்டாக மாறிவிட்டது வீட்டில் சமைக்கிறதே இல்லை சில நேரங்களில் இருக்கிற சேவன்மார் அவங்க சமைப்பாங்க மற்ற கிளீனிங் மற்ற வேலைகள் அவங்களே கொடுக்கலாம் இந்த உணவு இருக்கிறது அதை பின்மணிகள் தான் சமைக்கும் தொழுகையோட அமலோட இபாதத்தோட ரிசரோடு உள்ள அந்த சமைத்த உணவுடன் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் மேலான பெரியாரளே அன்பிற்கு கனவான்களே சகோதரர்களே அதனால வாடிப்பர்கள் பெண்மணிகள் எங்களுக்கு வழிபடாம கட்டுப்படாம நல்ல வேலைகளை செய்வதற்கு ஆர்வம் இல்லாமல் போகிறார்கள் என்றால் பல காரணங்களில் ஒரு காரணம் இந்த வெளியிலிருந்து வரக்கூடிய உணவு அல்லாஹு ஆலம் அதை சமைத்தது அவன் தொழுகிறானா அவன் தொழுகை இல்லையா பிஸ்மில்லா சொல்லி இருப்பானா அல்லாஹுடைய பேரை சொல்றானா வேற யாரோ எவரோ தெரியல்ல அதனால் மிச்சம் தவான்களே சகோதரே வியாபாரம் எதையும் உட்கொள்ளலாம் என்பது இல்லாமல் எங்க ஓரளவு அமலோடு பக்குவமாக தொழுகையோடு அந்த செய்கிறவர்கள் அதன் மூலம் நிச்சயமாக நல்ல அடையாளங்கள் நல்ல தாக்கங்கள் ஏற்படும் அந்த அடிப்படையிலையும் நாமும் படகனும் நம்முடைய பிள்ளைகளை பழக்குவதற்கு நாம் முயற்சி செய்யணும் அதற்குரிய எல்லாம் வல்ல நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானோருடைய நம்முடைய பெற்றோர்கள் உறவினர்கள் முழு உலகத்தில் அனைத்து இஸ்லாமியான பெண்களுடைய பாங்குளை மன்னிப்பாயாக விசேஷமாக வாழக்கூடிய நம்முடைய உறவுகளின் பாதுகாப்பாக அல்லா அவர்களுக்கு உதவி செய்வாய் மேலாலும் அவர்களுக்கு உண்மையான முஸ்லிம்களாக வாழ்ந்து நம் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி வைப்பாயாக